பாடம் இருநூற்றி எழுபத்தி ஆறு ஏமாற்றுதல் செய்தல் கூடாது ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாத செயலுக்காக நோவினை செய்கிறவர்கள் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்தவர்களாவர் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம்